வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மறதி அப்படிங்கிறது எவ்வளவு அழகான விஷயம் நாம் இன்றைக்கெல்லாம் ஞாபக மருதி அப்படிங்கிறதுக்காக மருத்துவரை நோக்கி ஓடுறோம் ஆனால் நாம் எல்லாவற்றையும் நினைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இறைவன் ஒரு முறை இந்த பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் பார்க்கணும்னு கீழே இறங்கி வர்றார் அவ்வாறு வந்த இறைவன் ஒரு கிராம பகுதியை நோக்கி போறார் அந்த கிராமத்துல போய் வயல்வெளிகளை பார்க்கிறார் அங்கே விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு நடவு நட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பார்த்த இறைவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஆகா இந்த ஊர்ல விவசாயிகள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னுட்டு ஒரு விவசாயிகிட்ட போய் கேள்வி கேட்கிறார் இவ்வளவு ஆனந்தமா இருக்கிறீங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் ஆனந்தமாக இல்லைன்னா எங்களால வயல்ல வேலை செய்ய முடியாது அதனால மிகுந்த மகிழ்ச்சியோடு அப்படின்னா இந்த வேலைக்குரிய கூலியும் விளைவிக்கக்கூடிய விலை கிடைச்சிருதா அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைக்காது இந்த நாட்டிலேயே மிகுந்த வறுமைக்கு உட்பட்டவர்கள் நாங்க தான் மிகுந்த கடினமான தொழில் இந்த விவசாய தொழில் ஆனால் கூட எங்களுக்கு எத்தகைய தீங்கு நேர்ந்தாலும் அதை எல்லாம் பொறுத்து கொண்டு நாங்கள் அடுத்தடுத்து இந்த வேலையை செஞ்சுட்டேதான் இருப்போம் அப்படியே செய்கிறீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தீங்கோடு ஏன் இந்த வேலையை செய்யறீங்கன்னு மீண்டும் அடுத்த கேள்வி கேட்கிறார் இறைவன் அந்த விவசாயிகள் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் எப்படி நீங்கள் படித்த இந்த மனிதர்களெல்லாம் இந்த பூலகத்திலே உயிர் வாழ முடியும் அவர்களுக்கெல்லாம் எப்படி உணவு கிடைக்கும் ஆகையால் எங்களுக்கு எத்தகைய தீங்கு நாங்கள் அதனை பொறுத்து கொள்வோம் அப்படின்னு பதில் சொல்றார் உங்களுக்கு யாராலேயெல்லாம் தீங்கு ஏற்படுது அப்படின்னு கேட்கும் பொழுது விவசாயிகள் ஒவ்வொன்றாக அடுக்கிக்கொண்டே வருகிறார்கள் உரிய விலை கிடைக்காது விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்காது என்றெல்லாம் சொல்லி வந்த பிறகு இயற்கையாலேயே கூட எங்களுக்கு பல நேரங்களில் தீங்கு நேரிடும் அவ்வாறு நேர்ந்தாலும் கூட அந்த இயற்கையும் பகைத்து கொள்ளாமல் அடுத்த முறை இயற்கை கொடுக்கும் மழையை பெற்று நாங்கள் விவசாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு மிக அழகாக பதில் சொல்லி இதனை கேட்ட இறைவன் மகிழ்ச்சியடைந்து எவ்வளவு நற்குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது மனிதர்கள் எவ்வளவு அழகான குணம் படைத்தவர்களாக நான் படைத்திருக்கிறேன் என்று பெருமைப்பட்டுக் கொண்டார் எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது நமக்கு எப்பொழுதெல்லாம் வரம்பு கடந்த ஒரு தீங்கு நேரிடுகிறதோ அல்லது ஏற்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த தீங்கை பொறுத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல பொறுத்துக் கொள்வதை விட அதனை மறந்து விடுவது இன்னும் நல்லதாகும் இதை வலியுறுத்தும் வள்ளுவர் பரம்பு கடந்த தீங்கை ஏற்படுத்துபவர்களையோ அல்லது அந்த தீமையோ பொறுத்துக் கொள்வது நன்று அதைவிடத்தும் அந்த தீமையை மறந்து விடுவது இன்னும் சிறந்ததாகும் என்று வலியுறுத்துகிறார் ஆகையால் நாம் நமக்கு நேரிடும் எவ்வித தீங்காக இருந்தாலும் அதனை பொறுத்து அதனை மறந்து விடுவது நம்முடைய வாழ்வில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஆகையால் நம்மோடு இருப்பவர்கள் அல்லது நம்மை சாராதவர்கள் யாரால் எவ்வித தீங்கு ஏற்பட்டாலும் அதனை பொறுத்து மறந்துவிட்டு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ பழகிக்கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை குரல் எண் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்று மீண்டும் குரல் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று